मनो மனோ மே வாதி மீன்காசீ நேனோரான் சந்தா ரிதம் வதிஷாமி சத்தம் வதிஷாமி தன் மாம்திஷா அரி ஓ ஸ்ரீ குரு நம ஹரி வோ ஆத்மா இடமேகவிரியத்துக்கு உள்ள நுழையறான் சிருஷ்டி பிரகரண விசாரம் விசாரம் மீன்ஸ் என்கொயரி ஜகத்திற்கு காரணம் பரமாத்மா பிரம்மன் அவர் எப்படிப்பட்ட காரணமா இருக்கிறார் அப்படின்னா நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம கடைசியா பார்த்தோம் அப்போ நம்ம வந்து பிரேயர் சாங் பார்த்தோம் அந்த பிரேயர்ல வந்து நமக்கு வந்து வாக்கு மனசு ரொம்ப முக்கியம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அதில் அது உபயோகப்படுத்தி அது எனக்கு வேத உபனிஷத்து விஷயங்கள்லாம் எனக்கு கொடுக்கணும்னு பார்த்தோம் அது என் மனசுலேயே தங்கணும் தொடர்ந்து இருக்கணும் அதுக்கு ப்ரேயர்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒரு இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம் ஸோ இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஸோ இந்த உபனிஷத்தை எப்படி நமக்கு இந்த விஷயத்தை கொடுக்குறது அதெல்லாம் பார்த்து நம்ம முடித்தோம் இப்போ முதல் எடுத்தோடனே ஆத்மாவா அப்படி சொல்லி ஆரம்பிச்சுக்கிறது அப்போ ஆத்மாவோட என்ன சொல்றது ரொம்ப அழகான உபனிஷத்து எப்படின்னா பரமாத்மா பத்தி சொல்றது அதாவது ஈஸ்வரனை பத்தி சொல்றது அது போல ஜீவாத்மா பத்தி சொல்லப்படுறது அது போல ஜெகத்தை பத்தி சொல்றது ஜெகத் இந்த மூணுத்தையும் இந்த உபனிஷத்து கம்பைன் பண்ணி கொடுக்குறது இந்த முப்பத்தி மூணு மந்திரத்தில் அது ஒரு விசேஷம் இந்த மந்திரத்துக்கு இந்த ஐத்திரேயில் இருக்கிறது அப்புறம் நான்கு சாம்பிள் மகாவாக்கியத்தை ஒரு சாம்பிள் மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்மா ஸோ சைத்தன்யந்தான் பிரஜானம் கான்சியஸ்னஸ் இன்னொரு பேர் அதுக்கு அவேர்னஸ் ஸோ பியூர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்றது ஏன் பியூர் அவேர்னஸ் சொல்ல வேண்டியிருக்கிறது அப்படின்னா லௌகிகமா நம்ம அவேர்னஸ் இருக்கா உனக்கு அப்படி சொல்றோம் நம்ம ஓகே அதனால இந்த அவேர்னஸ் டிஃபரெண்ட் இந்த அவேர்னஸ் தான் கான்சியஸ் தான் இருந்தா தான் எனி ஒர்க் நடக்கும் அந்த கான்சியஸ்னஸ்க்கு பேரு பிரம்மன் ஓகே அப்போ வெளியில மொத்தமா சமஸ்டியா பார்க்கும்போது அதுக்கு பேரு பிரம்மன் சொல்றோம் வெஸ்டியா பார்க்கும்போது அதுக்கு பேரு சைத்தன்யம் பிரஜானம் அவர்னஸ் கான்சியஸ்னஸ் அப்படி சொல்றோம் ஓகே சோ இதுல இருந்து பார்க்கும்போது குடாகாசகா இதுக்குள்ள குடாகாசகா ஓகே இதுல இருக்கிற ஆகாசமும் மகாகாசமும் ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லுவார் ஓகே வெஸ்டியா பார்க்கும்போது இதுக்கு பேர் குடாகாசம் சமஸ்டியா பார்க்கும்போது மகாகாசம் சொல்றோம் அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் ஆகாச ஏக்ககா அது போல ியா பார்க்கும்போது சைத்தன்யம் ஆத்மஸ்வரூபம் அப்படி சொல்றோம் அதையே இது சமஷ்டியா பார்க்கும்போது பரபிரம்மஸ்வரூபம் பரமாத்மா பிரம்மன் அப்படி சொல்றோம் ரெண்டுமே ஐடென்டிக்கல் தான் ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகே அது வந்து இந்த பரபிரம்மமா இருக்கின்ற பிரம்மத்தை கான்சியஸா பார்க்கணும் அந்த கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் ஆத்மான பேரு அந்த ஆத்மா தான் அகம் அதனால நான் தான் ஆத்மா அந்த ஆத்மா தான் சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் தான் பிரம்மன் அதனால நான் தான் இந்த பிரம்மன் ஆர்டர் தெரிஞ்சுனா முதல்ல ஒத்துக்கலன்னா கூட இந்த ஆர்டர் சீக்வன்ஸா இருக்குல்ல அதை புரிஞ்சுக்கலாமோ நீ தான் பிரம்மன்றது அப்புறம் கொஞ்ச நாள் பார்க்கலாம் ஏன்னா நான் தான் பிரம்மன் ஏன் புரியாம இருக்கிற நான்ன்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் புண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணாதான் அதனுடைய அர்த்தத்தை நமக்கு விளங்கும் ஓகே சோ இங்க இதுக்குள்ள வந்து சக்கரை போடணும்னா என்ன செய்யணும் ஒரே வழிதான் இருக்கிறது இதுல வந்து பில் பண்றதில்ல ஏற்கனவே இருக்கிறதா வரப்போறது மிஸ்டேக் மாத்திரம் கரெக்சன் பண்ணிட்டா ஞானம் புதுசா ஞானம் அடைப்பதில் உங்களுக்கு புதுசா இப்ப எம்பசைஸ் பண்ணி நீதாந்த பிரமன் நீதாந்த பிரமன் அப்படி சொல்ற விஷயம் இல்லது ஆல்ரெடி நீங்க பிரம்மன் அது வந்து தெரியாம மறைஞ்சிருக்கிறது அது ஏற்கனவே அது கயரா இருக்கிறது அது மேல வந்து நம்ம பாம்பா பார்த்து இருக்கோம் ஓகே அது அந்த பாம்பு நோஷன் இருக்கு அதை மாதிரி ரிமூவ் பண்றதுதான் வேதாந்தத்தோட ஒர்க் தான் அப்போ ஏற்கனவே நம்ம ஒண்ணு இருந்து அது இப்ப மறந்து இருந்திருந்தா அதை ஞாபகப்படுத்துறதுதான் இந்த ஹோல் உபநிஷத்துடைய வேலை அது நம்ம இப்ப செஞ்சுட்டு இருக்க போறோம் அதுல வந்து நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா ஜீவ ஈஸ்வர ஜகத்து அப்படி சொல்லிருக்கோம் இந்த ஜகத்து ஈஸ்வரையும் இப்ப கொண்டு வரப்படும் அப்புறம் அந்த ஜகத்தை டிஸ்மிஸ் பண்ணிட போறோம் தான் அப்புறம் ஈஸ்வரா ஜீவா இருப்பாங்க சோ ஜீவா ஈஸ்வராவை நம்ம என்ன பண்ண போறோம் அதுக்கப்புறம் ஜீவா டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் ஈஸ்வரா டிஸ்மிஸ் பண்ணுவோம் அப்ப மீதி என்ன இருக்கிறது சூன்யம் தான் இருக்கிறது இல்ல சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் இருக்கிறது ஓகே அப்படின்றத நம்ம கன்குளூட் பண்ண போறோம் கன்குளூஷன் என்ன அதுல வந்து ஜீவா கிடையாது அதுல ஈஸ்வர கிடையாது ஜகத் கிடையாது இருக்கிற வஸ்து ஏக்க வஸ்து அது ஆத்ம சைத்தன்யம் கான்சியஸ்னஸ் அதுக்கு இன்னொரு பேர் வந்து பிரம்மன் அப்படின்னு கன்குளூட் பண்ண போறது ஓகே இது நம்ம இது இதுதான் நம்ம இப்ப சிருஷ்டி பிரகரணத்தை எடுத்துக்கிறோம் நம்ம பார்த்து அனுபவிச்சு இந்த சிருஷ்டி இந்த ஜத்து யூனிவர்ஸ் அதை இப்ப நம்ம எடுத்துக்க போறோம் இந்த ஜகத்து எப்படிப்பட்டதா இருக்கிறது உண்மையிலே இருக்கா இல்லையா இது பெரிய டவுட் இது வந்து இந்த சிருஷ்டி சத்தியமா இருக்கா இல்லையா அப்படின்னா சத்தியம் அப்படின்னு யார் சொல்றாங்க இது மோஸ்ட் டிபிகல்ட் டாபிக் தார்கிகா இந்த ஜகத்து சத்தியம் அப்படி சொல்றாங்க யோகா இத சத்தியம் சொல்றாங்க சாங்கியா இது சத்தியம் சொல்றாங்க இந்த ஜகத்து சத்தியம் நம்ம பார்த்து இருக்கிறது சத்தியம் அதுக்கப்புறம் யாரு என்ன சொல்றாங்க பூர்வ மீமாம்சிகா கர்மகாண்டி அவன் வந்து இது சத்தியம் ஜகத் சத்தியம் அப்போ துவைத்தின் விசிஷ்டா துவைத்தி சத்தியம் சொல்றாங்க அத்வைதி அவனை தவிர மீது எல்லாரும் இது சத்தியம் சொல்றாங்க அப்போ நீங்க ஆர்கியூ பண்ண வேண்டிய ஆளு ஸோ யார் யாரு அப்படின்னா அத்வைத்தி தவிர மற்ற எல்லாருக்கும் பதில் சொல்லியாகணும் பதில் சொல்லியாகணும்னா அவங்க சொல்றது தான் கரெக்டுன்னா அது கரெக்ட் இல்லைன்னு தெரிஞ்சாதானே இது சரியின்னு ஒத்துக்க முடியும் முதல்ல அது தப்புன்னு தெரியணும் இது சரியின்னு தெரியணும் அதுக்கப்புறம் சரியை எடுத்துக்கிட்டு தெரியணும் ஓகே அப்போ எல்லாரும் வந்து இந்த விஷயம் வந்து ஜகத்து சத்தியம் ஏன் இது சத்தியம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏவ பிரமாணம் அனுபவக ஏவ பிரமாணம் சொ அனுபவம் இருக்கப்ப என்னுடைய சொந்த அனுபவம் இருக்க இந்த நான் பார்த்து அனுபவிச்சு இதுக்கு என்ன டிஸ்கஷன் வேண்டி இருக்கிறது சத்தியம் பிரத்யமா தெரியுது சத்தியம் நான் இருக்க ஈஸ்வரர் இருக்க ஜகத் இருக்கு அதுல என்ன வேண்டியிருக்கிறது படைப்பு என்பது உண்மை நீ கூட பாரு நீ என்ன சொல்றதி கூட ஈஸ்வரன் ஜகத்தை படைத்தார் அப்படி தான் நீ நம் சொல்ற வேதாந்தி கூட சொல்ற ஈஸ்வரன் ஜெகத்தை படைத்தார் சொல்ற நிமித்த உபாதான காரணம் சொல்றேன் இல்லையான்னு அப்போ வந்து சுருத்தின்னு சொல்றது அப்ப ஈஸ்வரன் ஆல்சோரியல் ஓகே எவ்ரிதிங் ரியல் எங்கயாவது நீ சொல்றது இங்க பாரு வேதம் உலகத்துல தோற்றம் மாத்திரம் சொல்றேன் உலக தோற்றம் சொல்ற மித்தியான்னு சொல்லல ஓகே அப்புறம் இஷ்டத்துக்கு வந்து ஜகத்தை வந்து காலங்காத்தால உட்கார வச்சுட்டு ஆகாசம் கிடையாது பூமி கிடையாது நீ கிடையாது நான் கிடையாது எதுவுமே கிடையாது இப்படி சொல்றது என்ன நியாயமா இருக்கிறது ஈஸ்வரன் கிட்ட இருந்த இந்த ஜகத்து தோன்றிருக்கிறது அப்படின்னு வேதத்துல சொல்றேன் அதனால தஸ்மாத் வா ஏதாத்மனஹா ஆகாசம்பூதா அப்படி தைத்தரிய பண்ணி சொல்றது அதுல வந்து ஆகாச சம்பூதா அப்படி சொல்றது இல்லையா எங்காவது ஆகாச சம்பூதகான் இருக்க நீ மாத்திர மித்தியா மித்தியா மிதியா பார்த்து சொல்லிட்டு இருக்கே சத்தியம் சொல்லு ஜகத் சத்தியம் ஓகே நான் சத்தியம் ஈஸ்வரா சத்தியம் என்னுடைய துன்பம் சத்தியம் என்னுடைய பேக் பெயின் சத்தியம் எவ்ரிதிங் சத்தியம் உனக்கு பேக் பெயின் கிடையாது டாக்டர் கிட்ட போன அவர் ஸ்கேன் பண்ணுவார் ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் ஒண்ணு வரும் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு அப்படி இந்த அம்மாவுக்கு வரும் பாரு ஆத்திரம் பெயின்ல நான் அவதிப்படுறேன் ஸ்கேன்ல இல்லாதனால இல்லாம ஆயிடும் இல்லையா பிரத்யட்சமா இருக்கிறது எனக்கு பெயின் அது ஸ்கேன் பார்த்துட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் படி சொல்வாங்க அதுக்கப்புறம் அவன் ஒரு அவன் ஒரு இது வச்சிருக்கான் நம்ம மித்தியா மாதிரி அலர்ஜி அப்படின்ற வந்து அவங்களுக்கு அது பிரம அலர்ஜி அது எல்லாம் சரியாயிடும் அப்படின்றார் இருந்தாலும் மாத்திரை உங்களுக்கு உங்க திருப்திக்காக மாத்திரை கொடுக்குறேன்னு உங்களுக்கு டாக்டர் அது போல எப்ப பார்த்தாலும் வாய்க்க வந்தபடியெல்லாம் சொல்றதா ஒரு பத்து பேர் கிடைச்சிட்டா நமக்கு காலங்கத்திலே வந்து பிரச்சனை ஆயிடுச்சு ஓகே இது உண்மையா சத்தியமா மித்தியாவா இது உண்மையா பொய்யா அப்படின்னு அப்ப இதுக்கு தேவைப்படுறது விசாரம் பண்றது ஆர்டினரி புத்தினால இத நிறுவனம் பண்றது கஷ்டம் போல இருக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு சங்கராச்சாரியர் எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குமோ அங்கெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு விட போறதில் அவர் ஏன் விட போறதுல அப்படிதான் எது உண்மை இருக்கிறதோ அதுதான் சொல்லி ஆகணும் இது நெருப்பு வச்சு இந்த இரும்பு கம்பியில நெருப்பு வச்சு கண்ண கொத்த வந்தான் இந்த உலகம் தட்ட உருண்ட சொல்லாதே உண்மை கண்டுபிடிச்சிட்டேன் உண்மை தான் சொல்லுவேன் அது போல சங்கராச்சாரியர் நீ எவ்வளவு பெரிய கும்பல் நீ கூட்டிட்டு வந்தாலும் ஆர்கியூ பண்ணாலும் உண்மையை தான் சொல்றேன் வா நீ எந்த ரவுண்ட் கட்டல நான் ரவுண்ட் கட்டுறேன் ஒருத்தர் தான் எம்ஜிஆர் பெரிய வந்து சோ ராமசாமி வந்து அட்டாக் பண்ணான் ஓகே அவன் அட்டாக் பண்ணா இவன் அட்டாக் பண்ணான் சோ வந்து எதுக்கு பயப்பட மாட்டாரு ஆளு ஓகே அப்புறம் வந்து அவன் கார் போகும்போது கல்லை விட்டு அடிச்சான் இவன் பிஹெச் பாண்டியன் இவன் பத்து ஆள் வச்சு அவன் கல்ல விட்டு அவங்கார கல்லை விட்டு அடிச்சான் ஓகே இவன் எழுதுனா அவன் எழுதுனான் ஓகே அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கூப்பிட்டு இங்க பாரு நீ ரவுடி தான் அவனும் ரவுடிங்களா ஆனா எக்ஸ்ட்ரா ரவுடி அவனுக்கு என்ன இருக்குன்னா மீடியா இருக்கிறது அட்வொகேட் இருக்க அவன் சினிமா ஃபீல்டு இருக்கிறது உனக்கு இதெல்லாம் இல்லை அதனால நம்ம பேசாம வாபஸ் வாங்கிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றேன் வாபஸ் வாங்கிட்டான் புரியுதா இல்லட்டி சோ எழுது எழுத்துக்கு இருக்க அவனை என்னைக்கோ கொண்டுட்டு இருப்பாங்க தெரியுமா அவ்வளவு தூரத்துக்கு நையாண்டி பண்ணி எழுதுவான் அவ்வளவு கட்ஸ் புரியுதா மனுஷன் அவ்வளவு கட்ஸ் இத்தனை கூட்டத்துல ஒருத்த வந்து கட்ஸோட இருக்கிறது பெரிய ஆச்சரியமான விஷயமான விஷயம் இருக்குது அப்போ ஒரு விஷயம் உண்மைன்னா அதான் உண்மையில வந்து கர்மத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இட்லி சாப்பிட அஞ்சு இட்லி ரெண்டு இட்லி கொடுத்துடலாம் அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அஞ்சு சொல்லுங்களேன் வந்து யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது ஐம்பது பேர் ஜனநாயகம் இது பத்தாயிரம் பேர் சொல்லிட்டால வந்து ஒத்துக்கணும்பி சொல்ல முடியாது லட்சம் பேர் ஆப்போசிட்டா இருந்தாலும் பொறுத்து இது கிடையாது இது அப்போ இவர் என்ன சொல்றாரு ஜகத் இங்க பாருன் பண்றேன் சப்போஸ் நீ சொல்ற ஆர்கியூமெண்ட் பிரகாரம் ஜகத் சக்தி வச்சுக்கோ என்னெல்லாம் ஆகும் கொஞ்சம் சிந்திச்சு பாருக்கு நீ பாத்தி சொல்ற வாய்க்கு வந்தபடி சொல்ற நீ கொஞ்சம் தோஷம் வரும் செவ்வா தோஷம் இதுல என்ன தோஷம் வரும் அதை பார்க்கறேன் நம்ம இதுல என்ன தோஷம் வரும் முதல்ல வந்து இந்த கிரியேஷன் இருக்க படைப்பு வந்திருக்கிறாரு அந்த படைப்புலம் வந்துடும் என்ன படைப்புளம் வரும் ஈஸ்வரம் இந்த படைப்பை படைத்தார் அப்படின்னு சொல்றோம் அப்ப படைச்சவர் என்ன ஆயிடுவார்னா சவிகாரம் எனி படைப்பு சபிகாரம் அப்ப என்ன ஆகும் காடு சப்ஜெக்ட் என்ன ஆயிடும் சாஸ்திரப்படி ஈஸ்வரா எப்படிப்பட்டவர் அப்படின்னா பிரம்மன் பரமாத்மா எப்படிப்பட்டவர் கூட்டஸ்தகா நிர்வீகாரகா கூட்டஸ்தகா நிர்வீகாரகா அவ்வக்தோயம் வெரிமஸ் கொட்டேஷன் அது அதனால முதல் தோஷம் மெயின் தோஷம் என்ன ஆயிடும்னா இது ரொம்ப இம்பார்ட்டன் தோஷம் அது கூட்டஸ்திருதி விரோத பிரசங்க முதல் தோஷம் கூட்டஸ்திருதி விரோத பிரசங்க பரமாத்மா மாறுதல் அற்ற என்ற சொல்லுக்கே தவறாயிடும் ஓகே ஏன் வந்து காரணம் காரியத்தில் மாறுதல் போது காரணம் காரியத்தில் மாறுதல் அடையும் என்ன ஆகும் இப்ப வந்து சீடு என்ன ஆகும் செடி பார்க்கறீங்களோ அதுக்கு முன்னாடி சீடுல இருந்தது கரெக்டா அப்போ இது விகாரம் இதுக்கு பேர் விகாரம் மாறுதல் ஓகே வெதையானது மாறி செடியாக மாறி இருக்கிறது அது போல இந்த பிரம்மன் அது இருந்து இந்த ஜத்தாக மாதம் காட்சி கொடுக்கிறார் கொஞ்சம் கொஞ்சமா அது மாறுதலாகி அதுக்கப்புறம் என்ன ஆகும் இந்த பால் தயிரா மாறிடும் ஒன்ஸ் தயிரா மாறி போச்சுன்னா திருப்பி பாலாக்க முடியாதுமா காரண அவஸ்தையிலிருந்து காரிய அவஸ்தைக்கு வந்துட்டார் அந்த பரமாத்மா என்ன ஆயிடுவாரு சவிகாரியமா ஆயிடுவார் சாரியம் விகாரம் இருக்கு உடையவர் நிர்விகாரம் விகாரம் அற்றவர் ஓகே ரெண்டு வார்த்தை புரிஞ்சுக்கணும் நிர்விகாரம் ச விகாரம் சவிகாரம் விகாரம் உடையாது மாறுதல் உடையது சேஞ்சபிள் அப்ப பரமாத்மா எப்படிப்பட்டவரவரு காரண அவஸ்திலிருந்து காரிய அவஸ்தாரியோ இந்த வந்து உளுந்து அண்ட் அரிசி காரணம் இட்லி வந்து காரியம் புரியா இதுல வந்து பானை வந்து காரியம் களிமண் வந்து காரணம் கரெக்டா இது தெரியணும் இது பேசிக் வேர்ட்ஸ் ஓகே அப்ப காரண அவஸ்திலிருந்து காரிய அவஸைக்கு பரபிரம்மன் இந்த ஜகத்தாக ஜகத்து தான் காரணம் இந்த ஜகத்துக்கு ஈஸ்வர காரணம் அப்ப காரண அவஸ்தையிலிருந்து காரியமாக இருக்க ஈஸ்வரன் பாலிலிருந்து தயிர் வந்த மாதிரி விதையிலிருந்து மரம் வந்தா மாதிரி ஈஸ்வரன் இந்த பரபிரம்மன் ஜகத்தாக மாறிட்டாரு அப்படின்னா என்ன ஆயிட்டாரு மாறுதல் அடைந்து விட்டார் சவிகாரம் அடைந்து விட்டார் அப்போ அப்ப இங்க என்ன சொல்றது अविनाश अविनाशी अलद भगवान प्र्म आत्मा अविनाशी अल अर्थ எது ஒன்று விகாரம் உடையதோ அது நாசத்துக்கு உரியது மாறுதலுக்குரியதோ அது நாசமாயிடும் ஆயிடும் ஓகே வெரி சிம்பிள் இது அப்போ இந்த பாடி இருக்கு வந்து மாறுதல் அடைஞ்சிட்டு இருக்கு அவஸ்தா இருக்கிறது கவுமார அவஸ்தா இருக்கு எவ்வன அவஸ்தா இருக்கிறது ஏகப்பட்ட அவஸ்தா இருக்கு இப்ப ஒரு அவஸ்தா இருக்கு அந்த அவஸ்தா எல்லா அவஸ்தையும் இருக்கிறது பாடி அண்டர் கோயிங் எவ்ரி டே சேஞ்ச் எவ்ரி மூமெண்ட் யுவர் பாடி ஓகே ஒரு மூணு மாசம் கழிச்சு தெரியும் அப்போ என்ன ஆயிடுறதுன்னா விக்காரம் வினா விகாரம் வினா கதம் அவஸ்தா பேத சித்தந்தி புரிஞ்சுக்கோங்க விகாரம் வினா கதம் அவஸ்தா பேதகா சித்தியந்தி பரமாத்மா காரணக்காரிய அவஸ்த இருந்ததுன்னா பரமாத்மாவும் விகாரம் வந்துவிடும் முதல் தோஷம் கூட்டஸ்திருதி விரோத பிரசங்கி இது விரோதமா ஆயிடும் அப்படி யாரையாவது பயமுறுத்தணும் சொல்லும் விரோத பிரசங்கு நாலு வார்த்தை எடுத்து விடுங்க எடுத்துஸ்கிரித் பண்டிடா வந்துட்டு இருக்கீங்களே அப்படி பயமுறுத்தி விரோதம் ஆயிடும் என்ன சொல்றது கூட்டஸ்தக சொல்றது இல்லையா மாறுதல் அற்றவர் இப்ப மாறுதலுக்குரியவராயிட்டார்னா ஸ்ருதி சொல்றதுக்கு விரோதம் ஆயிடும் கரெக்டா ஓகே இரண்டாவது தோஷம் என்ன சொல்லுங்க அப்படி பார்த்தா பரமாத்மா வந்து மாறுதல் அடைபராக இருக்கட்டமே அப்படியே வச்சுப்போம் மாறுதல் அடைபரா இருக்கட்டும் அதுல என்ன தவறு இருக்கிறது அதுல என்ன பிரச்சனை பரமாத்மா என்ன ஆயிடுவாரு அஸ்தி ஜாயத்து வர்த்தத்து கிருஷ்ணன் பொறந்தார் இருந்தார் விளையாடினார் மறைந்தார் ராமன் இருந்தார் இது பண்ணினார் காட்டுக்கு போனார் மறைந்தார் இல்லையா அப்ப பரமாத்மா ஆட்சோ என்ன ஆகிடும் அஸ்தி ஜாயத்தை வர்த்தத்தை விபரிணமத்தே அபக்ஷத்தே இனக்ஷதி அப்ப பரமாத்மா ஆல்சோ ஒன் டே பரிஷபல் மினட்சியதி ஓகே ஓஹோ நம்மளும் மாதிரி அவரும் ஒரு நாள் போயிடுவார குட் அப்ப அவர்கிட்ட போய் என்னத்தை பிரேயர் பண்றது அசதோ மாசமய அவரே மிருத்யூ ஆயிடுவாரு அப்ப ஈஸ்வரனுக்கும் மிருத்யு ப்ராப்ளம் வந்துடும் அவரும் அல்பாய் இல்ல லாங் ஆய்ஸ் எத்தனையோ ஆயுசு இருக்கிறது போயிடுவாரு அப்ப நம்ம மாதிரி ஆயிடுவாரு அப்ப நம்ம பிரேயர் பண்றதுல வேஸ்ட் ஆகிடும் பிரேயர் தான் அதனால இப்ப வந்து இப்போ வந்து ஜெயிக்கிற குதிரையில தான் இது கட்டுவான் பணம் கட்டுவான் தோக்கிற குதிரையை வேணாலும் பணம் கட்டுவானே அதனால நம்ம நம்ம அவரையே காப்பாற்றிக்க அவன் சொன்ன அவரையே காப்பாற்றிக்க முடியாத கடவுளை உன்னை படுறா காப்பாற்று வர என்கிட்ட ஒருத்தன் காலையில் பிள்ளையார் தூக்கி இதில் போடுறேன் குளத்தில் போடுறேன் என் நாயை தூக்கி உள்ள போடுறேன் எது நீஞ்சி வருதோ அது தெய்வம் தண்ணியே காப்பாற்றிக்கிற கடவுள் உண்மை படுறா காப்பாற்று நான் சொன்னேன் இங்கே பாரு உன் நாய தூக்கி எங்க பிள்ளையா மேல போடு என் பிள்ளையார் தூக்கி உன் நாய் மேல போடு உனக்கு தான் பேச தெரியுமா அதனாலே அழிஞ்சு போயிட்டார் எனக்கு வந்து சாஸ்வதமா எப்படி எப்படி கேட்க முடியும் கேக்குறதுக்கு அருகதே இல்லையா மிருத்யு சம்சாரா அமிர்தத்துவம் ஈஸ் மோக்ஷா மிருத்யுகு இன்டிகேஷன் சம்சாரம் அமிர்தத்துவம் வந்து மோக்ஷா இன்டிகேஷன் அப்போ அமிருத சித்தையே அமிருதத்துவ சித்தையே பயம் பரமாத்மானம் பிரதிகச்சாமகா ஓகே பகவானும் சம்சாரி ஆயிடுவானோ இல்லையோ நம்மளை மாதிரி அதுல கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும் ஓஹோ நம்மால அவர் அப்படி தானே சரி சரி நம்ம சாதாரணமா வந்து ஒருத்தர்கிட்ட நம்ம நம்ம கஷ்டத்தை போய் சொல்ல போய் அவர் ஒரு பத்து கஷ்டத்தை சொல்வார் நம்மள மாதிரியும் குருஜி இருக்கிறார் அமிர்த நிலையை கவி தான் அக்பர் கிட்ட வாங்கறதுக்காக போன பணம் வெயிட் பண்ணார்க்கும் தெரியும் அசம்பந்த பரிசனுக்கு பாத்துற என்ன பண்றாரு அப்படின்னு சொல்ற பார்த்த உடனே அவர் வந்து பிரேயர் பண்றாரு நிறைய குடு எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கா எனக்கு நிறைய கொடு இவன் புரோக்கர் நமக்கு இடையில அந்த கடவுள் நானே டைரக்டா கேட்டுக்கிட்டா அப்படி சுட்டு போயிட்டான் எங்க எங்க போறீங்க நீங்க கேட்கிற ஆளுகிட்ட நானே டைரக்டா கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் போயிடலாம் அது போல இது வந்து இது பிரச்சனை வந்துரும்பான் அனிர் மோக்ஷ பிரசங்கா இது பேரு தித்திய பிரசோஷம் என்னன்னா அனிர் மோஷ் மோக்ஷ பிரசங்கா என்ன அனிர் மோட்ச பிரசங்கன்னா அவரும் விகாரம் அத அடைறதுனால அவர் சம்சாரி ஆயிடுவார் ஓகே நாம் அங்க போகிறதுக்கு சான்சே இல்லாம போயிடும் அதனால இது வந்து ஈஸ்வரனே ஜகத்தாக மாறிட்டார் ஜகத்து சத்தியம் அப்படி ஆயிடுத்துனா இந்த ஜகத்து சத்தியம் ஆயிடுச்சுன்னா இப்போ ஈஸ்வரன் ஜகத் ரூபத்தில் இருக்கிறதுனால விகாரம் அடைந்தார் பாலு தயிர் மாறி இப்ப நான் பார்க்கின்றே ஆயிட்டார் அப்படின்னா அது இந்த தோஷம் வந்துடும் அதனால இரண்டாவது தோஷம் வந்து சம்சாரி ஆயிடுவார் அனிர் மோக் பிரசங்க வந்துடும் அப்ப மூணாவது என்ன அப்படின்னா மூணாவது தோஷம் என்ன இது ஒரு டெக்னிக்கல் நியாயம் ரீசனிங் என்னதுக்கு பரமாத்மா கிட்ட இருந்து நிஜமாவே சிருஷ்டி வந்ததுன்னு வச்சுக்கோ ஜகத் சத்தியம் ஆயிடும் இந்த சிருஷ்டி நிஜமாவே பரமாத்மா கிட்ட வந்ததுன்னா இந்த சிருஷ்டி எப்படி ஆயிடும் சத்தியம் ஆயிடும் அப்ப ஒரு வஸ்து சத்தியம் அப்படின்னு சொன்னா எதனாலையும் நீக்க முடியாது ஒரு வஸ்து சத்தியம்னா எதனாலையும் நீக்க முடியாது எது ஒன்று நீக்க முடியாததோ அதுதான் சத்தியம்னு பேரு ஓகே அபாத்தியம் சத்தியம் அபாத்தியம் சத்தியம் ஓகே எது ஒன்று நீக்க முடியாதோ அது அதுக்கு பேரு சத்தியம் அப்ப நிஷேதம் பண்ண முடியாது அப்ப பரமாத்மாவ நாம வந்து எப்படி பண்ணலாம் பரமாத்மா சத்தியம் ஆனா ஸ்ருதியில என்ன சொல்றது இந்த ஜகத்து சிருஷ்டிய நிஷேதம் பண்றது ஓகே அப்போ எப்படி வருது அப்ப பரமாத்மா நாஸ்தி அப்படின்னு எங்குமே சொல்லலையே ஓகே பரமாத்மா நாஸ்தின்னு சொல்லல அப்ப என்ன சொல்றது சத்தியசிய நிஷேதகா ந சம்பவதி சத்தியசிய நிஷேதகா ந சம்பவதி ஓகே பரமாத்மா இருந்து வந்திருக்க இந்த சிருஷ்டி ஜகத்து சத்தியமா இருந்தா ஸ்ருத்திய பின்னாடி அந்த ஜகத்தை நிஷேதம் பண்றதுக்கு அவசியம் இல்லை ஓகே இந்த உபநிஷத்து என்ன பண்றது சிருஷ்டி பரமாத்மிருந்து வந்துருதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னா நிஷேதம் பண்றது நிஷேதம் நீக்கிறது நீக்கிறது ஓகே அப்ப ஸ்ருதி ஜகத்தை வந்து அறிமுகப்படுத்தி அதுக்கு பின்னாடி என்ன பண்றது நிஷேதம் பண்றது எப்படி நிஷேதம் பண்றது நேக நாணாதிக்கிஞ்சன நேக நாணாதிக்கிஞ்சன நேக நாணாதி கிஞ்சன கட்டோபனிஷத்து வாக்கியம் சோ நோ கிரியேஷன் அட் ஆல் அப்படி சொல்றது கட்டோபனிஷத்து பின்னாடி நம்ம படைக்க படைப்பு என்பது இல்லவே இல்லை அப்படி உபனிஷத்து சொல்றது எந்த ஈஸ்வரனு கிட்ட இருந்து இந்த படைப்பு வந்ததுன்னு சொல்றதோ அந்த ஸ்ருத்தியே ஸ்ருதி வாக்கியம் மேக நேக நாணாது கிஞ்சன இக நாணா கிஞ்சன அஸ்தி அப்படி சொல்றது அத பிரிச்சு சொல்றா கிஞ்சனாஸ்தி நாஸ்தி அப்படின்னு சொல்றது இன்னொரு ஸ்ருதி வாக்கியம் என்ன ந பூமி நச்ச நீலோ மே அஸ்தி நச்ச அம்பரம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பூமி நாஸ்தி பன்னிகி நாஸ்தி அம்பரம் நாஸ்தி அம்பரம்னா ஆகாசம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஸ்வேதாம்பரதாரி யாருக்கு பேரு சரஸ்வதிக்கு பேரு ஸ்வேதாம்பரதாரி அது போல இது பூமி மாதாவோட அம்பரம் அம்பரம் ஆகாசம் ஓகே அதனால வன்னிகின்னா வன்னிகில இருந்த வன்னியர் வந்தது வன்னிகி வன்னியர் ஓகே அது நாஸ்தி ஆயிடும் அப்ப ஸ்ருணுனா என்ன அர்த்தம் கவனமாக கேள் மகனே சிஷியா ந அஸ்தி நாஸ்தி நாஸ்தி அஸ்தி நாஸ்தி நான் கவனிச்சுக்கோ அஸ்தி மீன்ஸ் பிரசன்டென்ஸ் ஓகே not past ஓகே அப்ப பிரளய காலே பவிஷதி பகவான் என்ன சொன்னாரு பிரளய காலே பவிஷ்யதி இப்போ ஜகத் இருக்கு அப்புறம் என்ன ஆகிடும் பிரளய காலே பவிஷதி பிரலய காலத்தில் இந்த ஜகத்தின்னிடும் சிருஷ்டி ஓடி போயிடும் அப்போ இந்த சிருஷ்டி வந்து இருக்காது பர்மனண்டா இப்ப கிறிஸ்துவ பிரச்சாரம் என்ன சொல்றது பர்மனண்டா ஒண்ணு இருக்குன்னு சொல்றான் அது என்னது சொர்க்கம் இருக்கிறது அப்புறம் இன்னொன்னு இருக்கிறது அது என்னது நரகம் சொர்க்கமும் பர்மனண்ட் நரகமும் பர்மனண்ட் தெரியுமா உங்களுக்கு ரெண்டும் பர்மனண்ட் ரெண்டும் பர்மனன்ட் அப்புறம் ஒன் டைம் தான் இந்த பர்த் வந்து ஒன் டைம் தான் ஒன் டைம் அவன் டைம்ரகத்திலிருந்து வரவே முடியாது என்ன சொல்றது இப்ப இல்லை என கூறலாது கீதையில தெளிவா பகவான் சொல்றாரு பியூட்டிபுல்லா சொல்றாரு எப்படி கன்ஃபியூஸ் பண்றாரு மாயமிம் ஜத்திய மூர்த்தி மதஸ்தா சர்வூத்தி நாக்கம் தேவஸ்தி நூத்தி பசியமே யோகமேஸ்வரம் பூதபிரசூதஸூத எங்க வருது இது வந்து ஒன்பதாவது அத்தியாயத்தில் நாலு அஞ்சு எடுத்து பாருங்க பூர்ண வேதாந்தம் பேசுறதுக்கு ஆதாரம் ஜகத் அனைத்தும் என்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது இந்த ஹோல் ஜகத்து என்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது எந்த ஜகத்தும் என்னிடம் இல்லவே இல்லை எல்லா ஜீவராசிகளும் என்னிடத்தில் உள்ளது நான் அவைகளிடத்தில் இல்லை சூப்பர் பன்ஸ் என்ன அவைகளும் என்னிடத்தில் இல்லை பரமாத்மா பூத்தஸ்தக அப்போதாரம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் ஒரு காலத்துல கீதாசாரம் ஒன்பதாவது அத்தியாயத்துக்கு வந்து என்ன வாக்கியம் மிருதி வாக்கியம் அப்ப ஸ்ருதி ஸ்மிருதி ரெண்டுமே சொல்றது சிருஷ்டி ஒரு காலத்தில் மறைஞ்சு போயிடும் ஓகே அப்போ இதனுடைய நிஷேதம் செய்யறது அப்ப நிஷேத அபாவா நிஷேத அபாவ பிரசங்கா இந்த சிருஷ்டி எப்படி இருக்கிறது மூணாவது தோஷம் என்ன நிஷேத அபாவ பிரசங்கா ஓகே சாரி நெக்ஸ்ட் நாலாவது ரீசன் என்ன பார்க்கலாம் சப்போஸ் பரமாத்மா கிட்ட இருந்து ஜத்து சத்தியமாயிடுச்சுன்னு வச்சுக்கோ என்னமாகும் துவைத்தமாகும் இல்லையா இந்த ஹோல் யூனிவர்ஸ் ஈஸ்வர கிட்ட இருந்து இந்த ஜகத்து வந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் துவைத்தமாகும் ஈஸ்வர ஒருத்தருக்காரே ஜகத்து ஒன்று இருக்கிறது இல்லையா துவைத்தம் ஆயிடும் அப்ப ஈஸ்வர ஜகத்து துவைத்தம்னா என்ன ஆகும் இங்க இது வந்து ஞானம் ஆயிடுச்சுன்னா என்னாகும் ஸ்ருதி ஸ்துதி பண்ண முடியாது உபநிஷத்து இதை வந்து கண்டனம் பண்றது கண்டனம்னா என்ன தெரியுமா ஓகே அதுதான் நிறைய பண்ணுவேன் பார்லிமெண்ட்ல நடக்கும் கண்டனம் ஆப்போசிட் பார்ட்டி என்ன சொல்றோ அதெல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட் பண்றதுனால ஆப்போசிட் பார்ட்டின்னு பேரு ஓகே சோ அது என்ன சொல்றது மிருத்தியோ சிருத்தியும் கச்சதி யகுஹ நானேவ பசியதி இது கடோபனிஷத் தான் மிருத்தியோ மிருத்யோ மிருத்தியும் கச்சி யகுக நானே பஷதி இது உங்களுக்கு அர்த்தம் சொன்னது ஈஸியா படும் ரொம்ப ரொம்ப டக்குன்னு புரியும் அப்படி துவைத்தமாக பார்க்கிறவன் எவனோ அவன் மரணத்திலிருந்து மரணத்துக்கு செல்கிறான் யார் ஒருத்தர் துவைத்தமாக பார்க்கிறானோ அவன் எப்படி போறானா எம தர்ம சொல்றது இது சொல்லமா, இப்படி நீ சொன்னா, அதனால டிபார்ட்மெண்ட் வேற மரணத்துல இருந்து மரணத்துக்கு போவாய் அப்போ டெத் டு என்னிகேஷன் சாரத்திலிருந்து சம்சாரத்துக்கு டிராவல் பண்ணுவாய் ஓகே துவைத்தமா அப்போ சிருஷ்டி சிருஷ்டி துவைத்தம் அப்படின்னா என்ன ஆயிடும்னா துவைத்த சிருஷ்டிய கண்டனம் பண்றதுக்கு அவசியம் இருக்கு துவைத்தம் ரியல் சிருஷ்டி ரியல் அப்படின்னா இப்படி ரியல் ஆயிட்டுனா இந்த உபனிஷத்து துவைத்தமா இருக்கிறத கண்டனம் பண்ற முடியாது இல்லைய கண்டனம் பண்றது உபநேஷத்து அப்போ அபாவ பிரசங்கா நாலாவது என்ன அபாவ பிரசங்கா இதுனம் பண்ணிருக்கிறது அதனால சிருஷ்டி என்றது கிடையாது ஓகே அஞ்சாவது ரீசன் என்ன அப்படின்னா சிருஷ்டியை பத்தி நம்ம பேசுறோம் இந்த ஜகத்து பற்றி உனக்கு தெரியுமா தெரியாதா இந்த யூனிவர்ஸ் இருக்க இதெல்லாம் தெரியும் உனக்கு தெரியும் தெரியுமா தெரியாத மாட்டிப்போம் தெரியும் கொஞ்சம் நிறைய தெரியாது இருக்கிறது அப்ப இந்த ஜகத்து நமக்கு பிரத்யமா இருக்கிறது பிரத்யமா இருக்குன்னா நம்முடைய அது ஆதாரமா இருக்கிறது அப்போ ஜகத்து ஈஸ்வரம் துவைத்தத்தில் இருக்கிற போல நமக்கு ஸ்ருதியில் நமக்கு பிரத்யமா தெரிஞ்ச போது ஸ்ருத்தி உபதேசம் பண்ணும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே இங்க வாயே இது வந்து இது வந்து ரெட் கலர் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோ சொல்லுவோம் ஆசிரமத்தில் அந்த இவங்க வந்து இது பாரு இது ரெட்டு கலர் உள்ள நுழைங்க இது ரெட் கலர் உள்ள சாப்பிட போது இது ரெட் கலர் நிறுத்தியா கொஞ்சம் எனக்கு தெரியும் திரும்ப திரும்ப எனக்கு தெரிஞ்சதே வந்து உபதேசம் பண்றதுக்கு அவசியம் இல்லையா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உபதேசம் பண்ணு எனக்கு எது ஒன்று தெரியாததோ அல்லது மறந்து இருக்கிறதோ இல்ல ஞாபகப்படுத்துறது எனக்கு தெரிஞ்சதே சொல்றதுக்கு அவசியம் இருக்காது அதனால இது வந்து இது பிரமாணம் உபதேச பிரமாணம் ஆகாது அப்போ ஸ்ருதி வாக்கியம் என்ன ஆயிடும்னா இது அர்த்தவாத வாக்கியம் அல்லது அணுவாத வாக்கியம் அல்லது அப்பிரமாண வாக்கியம் ஆகிடும் பிரமாணம் பிரமாணம் ஆயிடும் எல்லாம் ஒண்ணுதான் அர்த்தவாதம் எங்கேயாவது அர்த்தமா பேசுறியா அப்படி சொல்றோம் இல்லையா இதுதான் இதெல்லாம் சமஸ்கிருத வந்திருக்காங்க அர்த்தவாதம் பேரு பொருள் இல்லாம பேசினா அர்த்தவாதம் பேருது ஓகே அணுவாத வாக்கியம் அல்லது அப்பிரமாண வாக்கியம் இப்ப சுருதியே நமக்கு வந்து அப்பிரமான வாக்கியம் ஆகிடும் நமக்கு தெரிஞ்சதே சொல்றது சுருதி வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் சொல்லல அப்படி நமக்கு அது மேல நமக்கு இது வரும் அப்ப அப்பிரமான இதுக்கு அப்ப நெக்ஸ்ட் ரீசன் அஞ்சாவது ரீசன் என்ன தோஷம் அப்பிரமான பாவத்துவ பிரசங்கா அப்பிரமான அப்பிரமாண பாவத்துவ பிரசங்கா அது தோஷம் வந்துடும் ஓகே இன்னும் வேணுமா ஆறாவது சொல்ற மாருங்க சிருஷ்டி பத்தி எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க தெரியாது தெரியாது என்னன்னா ஒரு விஷயம் பேசினா நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் எனக்கு வாயு எப்படி வந்தது தெரியாது ஆகாசம் எப்படி வந்தது தெரியாது இல்லையா கொடி அசைந்ததும் காற்று வந்ததா காற்று அசைந்ததும் குடி அசைந்ததா இல்லையா எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோ அப்ப வந்து இது பிரமாணம் ஆயிடுமேசி பிரகாரம் ஒரு விஷயத்தை ஏதாவது ஆர்கியுமெண்ட் பேசணும்னா பிரயோஜனம் இருக்கணும் பிரயோஜனம் இல்லாம பேசக்கூடாது ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆர்கியூமெண்ட் ஒரு விஷயத்தை பத்தி பேசினா அதனுடைய பிரயோஜனத்தை சொல்லி ஆக்கணும் வந்து நீ வந்து என்ன சொல்ற பெனிட்டு இல்லாம ஒருத்த வந்து எவ்வளவு பவதி சகா பசுமோ பவதி அப்படியே சொல்றது நீ வந்து சிருஷ்டிய தெரிஞ்ச நீ பிரம்மலோகம் போகலாம் நீ சிருஷ்டியை தெரிஞ்ச முக்தோகம் அஸ்தி அப்படி எங்கேயாவது உபனிஷத்துல படிச்சிருக்கலாம் சிருஷ்டிய தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு முக்தி கிடைக்கும் சாந்தம் கிடைக்கும் மன நிறைவு கிடைக்கும் உன்னுடைய துன்பம் எல்லாம் போயிடும் இந்த ஜகத்து ஆத்மாவை தெரிஞ்சிட்டா உனக்கு எல்லா விதமும் போடுதல சோகம் தரத்தி சொல்றது இல்லையா ஆத்மா வித் சோகம் தரத்தி ஜகத் சோக்கம் தரத்தி ஜெகத்தை தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க இன்னும் துக்கம் தான் ஜாஸ்தி ஆகிறது பிரயோஜனம் ஒண்ணு இல்ல ஒரு ஆளை பத்தி நமக்கு தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க ஒரு விஷயம் என்ன வரும் நடிச்சிட்டு இருந்த அவரை தண்டவாளம் அப்படி இருக்கிறது அப்ப என் சிருஷ்டி டாபிக் பலனை பத்தி சொல்லவே இல்லை அப்ப நிஷ்பிரயோஜனத்துவ பிரசங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் பிரயோஜனத்துவ பிரசங்க அப்போ தாற்பயம் என்ன சிறி பத்தி சொல்லலை தாத்யம் தாத்யம் என்ன தாப்பர் சொல்ல வந்தது தாற்பயம் சிருஷ்டியில இல்லப்பா அது எதை பத்தி சொல்றது அப்படின்னா தத்துவத்தை பத்தி தான் சொல்றது அப்ப நெக்ஸ்ட் ஸ்ருதி தாத்பரியம் போயிடும் ஸ்ருதி என்ன சொல்ல வருதோ அந்த தாப்பயம் நமக்கு சப்போஸ் சிருஷ்டி நமக்கு இருக்குன்னு வச்சுக்கேன் பலன் இருக்கிறது எது ஒன்று நமக்கு பலனு கொடுக்குறதோ அது நமக்கு எப்பையும் ஒரே மாதிரி இருக்கணும் ஓகே சிருஷ்டி அது உண்மையா இருக்கும்னா உபநிஷத்தை என்ன சொல்லணும்னா எப்பயும் ஒரே இப்ப நீ வந்து வீட்டுக்கு போறேன்னு வச்சுக்கோ வீட்டுக்கு போன உடனே ட்ரெஸ் இது ஆள் மாறிடுவீங்களா இதே உருவம் என்ன இருக்கிறதோ அதே உருவத்தை தான் நம்ம போவோம் அதே உருவத்தில் உருவம் திடீர்னு மாயா பஜார மாறிடு மாறாது அதுதான் சத்தியம் இல்லையா எப்பயுமே இருக்கணும் காலையிலே ஒரு மாதிரி இருக்கணும் மத்தியானம் இதே மாதிரி இருக்கணும் அட்லீஸ்ட் மைண்ட்ல மாறி இருக்கும் அது வேற விஷயம் ரூபம் வந்து மாறாம இருக்கணும் இல்லையா அதுதான் உண்மை அப்ப சிருஷ்டி வந்த பேட்டர்ன் இருக்க எப்படி இருக்கிறது அதனுடைய சிருஷ்டியை பத்தி உபனிஷத்தை அனலைசிஸ் பண்றத எப்படி பண்றது ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒரு ஒரு மாதிரி சொல்றது ஓகே ஒரு ஒரு பேட்டர்ல சொல்றது ஒரு ஒரு மெத்தடாலஜில சொல்றது ஓகே அப்போ இது என்ன சொல்றது தைத்தரிய உபநிஷம் வந்து பிரம்ம பிரம்மானந்த வழியில ரொம்ப அழகா சொல்றது சிருஷ்டியை பத்தி அங்கதான் பியூட்டிபுல்லா சொல்றது தஸ்மாத் வா ஏ தஸ்மா ஆகா சம்பூத ஆகாசாத் வாயு வார் அப்ப அத்திய பதிவீ பிவியா ஓஷதயோ அன்னம் அண்ணா புருஷா சவாஷ புருஷோ அன்னரமய நீ யாரா அன்னரசமய இவர் பாடி எப்படிப்பட்டதுனா இட்லி வடை சாம்பார் அண்ண கோஷா அண்ணத்தின இருக்கிறது ரொம்ப அழகா பியூட்டி சிருஷ்டி பிரகரணம் இதே போல எல்லா சிருஷ்டியும் இருக்கிறதா ஒவ்வொரு சிருஷ்டியை பத்தி ஒவ்வொரு உபனிஷத்து ஒருட்டர்ன்ல சொல்றது அதனால உபனிஷத்து டு உபனிஷத்து மாறின் இருக்கிறது இதுக்கு பேர் தான் பிகானம் ஒரு பேட்டர்ல சொல்லாது இன்னொரு பேட்டர் சொல்லும் அங்க ஒரு பேட்டர்ன் சொல்லும் இந்த மாதிரி ஒரு பியூட்டி என்ன இந்த ரிசல்ட் இருக்க ஒரு விதத்துல சங்கடம் இருந்தாலும் இன்னொரு விதத்துல நிறைய வந்து பாசிட்டிவ் இருக்கிறது விகானம் பேசினது அவங்க ஜீரோ ஆயிட்டான் இருக்க விகான்கார்டன்மனி ஓகே யார் மாதிரி நம்ம இந்து மக்கள் மாதிரி ஒரு இடத்துல ஒன்னா சேர்க்க முடியாது அதுல நம்ம சென்னையில ஒரு இமாலய சாதனம் பண்ணிருக்கோம் நூத்தி எட்டு வைத்திகாசு நாட் ஆர்டினரி நூத்தி எட்டு வைத்திகாசும் ஒரே திக்கில் போக வச்சோம் நாட் ஆர்டினரி திங் சுவாமிஜி வரத்துக்கு ஜஸ்ட் பியூ செகண்ட் இங்கதான் இருக்காரு நம்ம கிருஷ்ணன்ஜி பிளீஸ் இப்படி வாங்களேன் ஒண்ணு இப்படி நவக்காரங்க எப்படி பாக்கணும் ஒண்ணும் அப்படி பாக்குறது இப்படி இப்படி கொஞ்சம் வாங்களே இப்படி வாங்கல அங்கிருந்து ஒரு பெரியவர் வந்தாரு அப்படி வந்து சாஸ்திரிகள் அப்படி இப்படி உட்காந்துட்டாரு சௌரியமா அப்படி இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும்னு கேக்குறீங்களா அவரு பாக்குறாரு இவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அங்க சுவாமிஜி எல்லா இடத்துலையும் கம்யூனிகேஷன் சென்டர் வச்சிருந்தேஷன் டிபார்ட்மெண்ட்மெண்ட் இருக்குறதுக்குறதுக்குள்ள படாத பாடுபடுத்து எல்லாத்தையும் ஒன்னு திக்கவர்கள் நடந்திருக்கு இந்த போர்டீன் நடந்திருக்கு தெரியாது அது போல இந்த மினி அப்படி ஆயிடும் அப்போ ஒரு உபநிஷத்து என்ன சொல்றது ஆகாசத்துல இருந்து முதலத்தோன்றது சொல்றது இன்னொரு உபநிஷத்து அக்னில இருந்து தான் இந்த சிருஷ்டி வந்தது அக்னி எங்கயாவது பொருந்து இருக்கிறதா பொறுத்துமே கிடையாது அப்போ பிரஸ்ன உபநிஷத்து சொல்றது முதல சிருஷ்டி மிதுனம் அப்படின்னு ஒரு புது வேர்டு சொல்றது மிதுனத்துல இருந்துதான் இந்த ஹோல் சிருஷ்டி வந்தது அப்படி சொல்றது அப்போ அப்படி சொல்றது ஐத்திரிய உபநிஷத்து இன்னும் கேட்கவே வேண்டாம் நம்ம உள்ளட போய் போறோம் அது எப்படி சொல்றது இது ஒரு பெக்யூலரா மெத்தட்ல சொல்ல போறது ஓகே இது வரைக்கும் மத்த உபநிஷன் சொல்லாத ஒரு மெத்தட்ல இது சொல்ல போறது அப்போ இது ஸ்ருத்தில இதுக்கு தாற்பயம் இல்லை சிருஷ்டில ஆனா சரி உங்க தத்துவத்தை மாத்திரம் பேட்டனா ஒரே மாதிரி சொல்றதா அப்படி கேட்கலாம் இல்லையா ஆமா சொல்றது தத்துவமசி பிரஜானம் பிரம்மா அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அயமாத்மா பிரம்மா நீ எங்க போனாலும் தத்துவத்துக்கு ஒரே மாதிரி ஒரே டோன்ல ஒரே மாதிரி குரல் கொடுக்கும் எனி உபனிஷத்தை எடுத்து அந்த உபனிஷனுடைய தாற்பயம் இருக்கும் அந்த தாற்பயம் நமக்கு மாறவே மாறாது கரெக்டா இருக்கும் அப்போ இது வந்து விகானவத்து அப்போ இந்த விஷயம் இந்த ஜகத்திற்க அது நமக்கு சரியான முறையில இல்லை விகானவத்து அப்ப இதுல என்ன சொல்லமா அப்படின்னா கூட்ட கூட்ட ஸ்ரு விரோத பிரசங்க அனிர்மோட்ச பிரசங்க நிஷேத அபாவ பிரசங்க நிந்தா அபாவ பிரசங்க அப்பிரமாண பிரசாவத்துவ பிரசங்க நிஷ்பிரயோஜனத்துவ பிரசங்க கடைசியா பார்த்தது விகானவத்து அது வந்து டிசார்டர் ஆயிடுக்கிறது அதனால அதை எடுத்துக்க முடியாது ஓகே கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு முடிச்சிருவோம் அது என்ன தது என் ஆர்குமெண்ட் பார்த்தா பரமாத்மா சிருஷ்டி வரும்போது ஜீவாத்மாவும் வரணும் இல்லையா உபனிஷம் சொல்லி இருக்க நமக்கு அப்போ என்னுடைய பெரிய நண்பனே நீ ஒரு காலத்துல பரமாத்மாவாக இருந்தாய் இப்பொழுது நீ ஜீவாவாக மாறிவிட்டாய் ஓகே என் பெரிய ஜீவனே நீ ஒரு காலத்தில் பரமாத்மாவாக இருந்தாய் இப்பொழுது ஜீவனாக மாறிவிட்டாய் ஒரு காலத்துல வந்து இது பரமாத்மா இருந்தது இப்ப சிருஷ்டி ஜகத்து ஜீவாவாக மாறிவிட்டது அப்படின்னு என்ன அர்த்தம் இப்ப பரமாத்மா இல்லைன்னு அர்த்தம் ஓகே சோ பரமாத்மா பிகம்மிங் ஜகத்து ஜீவாத்மாவா மாறிட்டு அப்போ நம்ம பரமாத்மாவோட விசேஷம் குளோரி எல்லாம் பாஸ்ட் நாட் பியூச்சர் நவ் பிரசண்ட் கிடையாது பியூச்சரும் கிடையாது பரமாத்மா பிரம்மன் குலோரில சொல்றேன் ஒரு காலத்தில் அந்த பிரம்மன் அப்படி இருந்தது இப்ப எப்படி ஆயிடுச்சு அது ஜகத்தாவும் இந்த ஜீவாத்மாவும் மாறிவிட்டது விதையாக இருந்தாய் சொல்லலாம் இல்லையா மரமே நீ ஒரு காலத்தில் விதையாக இருந்தாய் தயிர பார்த்து பேசலாம் தயிர பார்த்து என்ன பேசலாம் ஓ தயிரே நீ ஒரு காலத்தில் சுத்தமான பாலாக இருந்தாய் ஆரோக்கிய பாலாக இருந்தாய் அப்படி சொல்ல சொல்லு பிரம்மன் கிடையாது வந்துடாதோ அந்த நாளும் வந்துடாத ஒரு பாட்டு இருக்கு அந்த நாளும் வந்துடாதோ நான் அந்த பிரம்மன் அந்த ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் தெரியுமா எல்லார் கதைக்கும் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அந்த காலத்துல ஞாபகம் வருகுதே ஞாபகம் வருகுதே அப்படின்னு அந்த மாதிரி ஞாபகம் பிரம்மனுக்கு ஜீவாவுக்கு ஞாபகம் வந்து நானும் அந்த காலத்துல வந்து ஆயிட்டேன் அப்படி ஒவ்வொரு முகாரி ராகம் பாட முடியும் அதனால அந்த காலம் வந்த பிறகு வாங்கடா வாங்க இப்ப போங்கடா போங்க அந்த காலம் வந்த பிறகு வாங்கடா வாங்க அப்படி மாதிரி சிவாஜி சார் பாட வேண்டியதுதான் ஓகே அதுக்கு இங்க என்ன ஆத்மாவா இதமேக்கவ அக்ரே ஆசீத் ஆத்மாவா இதம் ஏக்க ஏவ அக்ரே ஆசீத் சஜாத்திய விஜாத்திய சுகத வேத ரகித ஓகே அப்படி சொல்றது என்ன சொல்றது இங்க ஆசீத் யூ வேர் பிரம்மன் இங்க உபநிஷத்து என்ன சொல்றது தத்துவமசி தத்துவம் ஆசி சொல்ல தத்துவம் அண்ட் ஆசி அது இதுவாயிடும் பாஸ்ட் ஆயிடும் அப்ப நீ தான் அந்த பிரம்மனா மாறப்போகிறான் யூ ஆர் பிரம்மன் சொல்ல முடியாது பிரம்மன் வாஸ் அதனால ஆர் யூ பிரம்மன் அண்ட் பிரம்மன் பிரம்மன் எப்படி இருக்கிறது எப்பையும் இருக்கிறது இல்லையா பிரம்மன் பாஸ்ட்ல இருந்தது பிரசன்ட்ல இருக்கிறது அப்போ எதி சிற்டி சத்திய சத்திய ஒண்ணு புரியலையா உற்று சொல்ல முடியாதே அப்ப இந்த உலகம் வந்து பிரம்மனாக இருந்ததுன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது அப்ப உபனிஷத்து வந்து யூஆர் பிரம்மன் you are Brahman அப்படின்னு சொல்றது எப்படி சொல்ல முடியும் சர்வம் கழு இதம் பிரம்ம ஆசித் ஏன் எப்படி சொல்றது இப்படி சொல்லலைய சர்வம் கழு இதம் பிரம்ம ஆசித் அப்படி சொல்றே சர்வம் கலு இதம் பிரம்ம அஸ்தி ஓகே சர்வம் கழு இதம் பிரம்ம ஆசித் சொல்லல வாக்கியம் என்ன வாக்கியம் வந்து சர்வம் கலும் பிரம்ம அஸ்தி அப்படி என்ன சொல்றது இப்பொழுதும் பிரம்மன் இருக்கிறார்கள் ஓகே இதுல இருந்து என்ன புரியுதுன்னா பிரம்மன் வாஸ் பிரம்மன் ஈஸ் பிரம்மன் வில்பி பிரம்மன் வாஸ் பிரம்மன் ஈஸ் பிரம்மன் வில்பி அப்படி சொல்றது ஆத்மாவா ஆசீத் ஓகே ஆத்மாவா ஆசீத் ஓகே ஓகே இங்க உபநிஷ்ட என்ன சொல்றது ஆத்மாவா ஆசீத் என்ன அஸ்தியா சொல் ஐத்திரிய உபனிஷத்தில் என்ன சொல்ற ஆத்மாவாசி ஆத்மாவா அஸ்தியா சொல்லிருக்கு இவ்வளவு நேரம் டெவலப் பண்ணது என்ன ஆகும் பொடி பொடி ஆயிடுத்து ஐத்திரிய உபனிஷது ஆசீத் சொல்ற ஆத்மாவா அஸ்தி சொல்லலையே ஓகே அப்போ அது பாஸ்ட்ல தான் இருந்தது பரமாத்மா பாஸ்ட் ஒன்லி இப்ப கிடையாது அதனால யூ வேர் பிரம்மன் தான் சொல்ல முடியும் ஓகே அதனால பிரம்மன் என்ன அர்த்தம் அதை விடு இன்டலும் கொஞ்சம் கூட யூ வேர் பியூட்டி சாப்பிட்டு வந்து கவனிச்சுக்கலாம் ஓம் நமதூர் நமிதம் पूर्नस्य பூர்ணிய பூர்ணமாஷி ஹரிஹி नमः ஸ்ரீகுரு நமஹோம்